विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிந்தோோத்பத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா நிரந்தியமனிண तन्निरन्नस्य वर्धते। மனீஷணா நிராக ரசனம் வர்ஜயித்வ இந்திரியாணி ஆசுஜயந்தி மனிஷினா மனீஷினான்னு சொன்ன அறிவாளிகள் புருஷார்த்த நிச்சயம் உள்ளவர்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளில் தெளிவாக இருப்பவர்கள் அதற்கான முயற்சியை இடைவிடாமல் மேற்கொள்ளுகின்றவர்கள் அவர்களுக்கு பேர் மனிஷினா அப்படின்னு பேர் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா இந்திரியங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிராகாராக ஆகாரம் இல்லாமல் ரசனம் வர்ஜயித்வா ரசனேந்திரியத்தை தவிர இந்திரியாணி ஆசு ஜெயந்தி ஆகாரம் இல்லாம இருக்கிறார்கள்னா மற்ற விஷயத்துல பிரத்யாகாரான்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி மற்ற இந்திரியங்களை சுலபமா ஜெயித்து விடுகிறார்கள் என்கிறார் நிராகாராகனா இந்திரிய விஷயங்களை அனுபவிக்காம ஆனா அதுல என்ன பண்ணுகிறதுனா கீதையிலே பகவான் சொன்னார் ரசவர்ஜம் ரசோப்பியன்னு ஆக ரசனம் வர்ஜயித்துவார் நாக்கை தவிர மற்ற இந்திரியங்களை சு ஆசு ஜெயந்தி விரைவில் எளிதாக ஜெயித்து விடுகிறார்கள் நிரன்னசிய தத்துவர்த்தத்தை ஆகாரம் கொடுக்காட்டா கூட அந்த நாக்கு இருக்கே அது சுவையை நாடுகிறது அது எப்பவும் அதுலேருந்து அது கட்டுப்படுறது இல்லை நாக்கை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதுவும் சுவைக்கு அடிமையானது நாக்கு அதான் நிறைய எல்லா இடங்கள்லையும் இந்த சுவையினாலேயே பிரச்சனைகள் வருகின்றன ஒரு ஒருத்தருடைய சுவைகளும் மாறி இருக்கிறதுனாலயே ராகத்வேஷங்கள் சம்சாரம் வருத்தியாரு அது யாருக்கும் அது தெரியறதில்லை ஆனால் குறிப்பாக கவனித்து பார்த்தா தெரியும் சுவைக்காக நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே இருக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அடுத்த ஸ்லோகம் இதோட தொடர்ச்சி தாவத்ஜிந்திரியோ நியாத்ய புமான் யாவத்து ஜிதம் சர்வம் ஜிதேரசே இதுதான் முக்கியமான கடைசி பாதம் உள்ள ஸ்லோகம் அதாவது எந்த இந்திரியங்களை ஜெயிச்சாலும் நாக்க ஜெயிக்கலேன்னா கடினம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தோம் நாவடங்க நாலு மடங்கும்னு சொன்னேன் ஆக இந்த மீன் உதாரணத்தை வைத்துக்கொண்டு மீன் எப்படி உணவுக்காக வேண்டி முள்ளில துண்டுல தூண்டில்ல மாட்டி அழிந்து போகிறதோ அப்படி மனிதன் சுவையினால இந்த பிறவியினுடைய உண்மையான பயனை அடைய முடியாமல் போய்விடுகிறான் ஆக இந்த சுவை இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும் ஆக அந்நிய புமான் புமான்னு சொன்ன மனிதன் விஜிதான்னு அந்நேந்திரியாக எதுவரைக்கும் ரசனேந்திரியத்தை ஜெயிக்கலையோ யாவத்து ரசனம் ந ஜேத் அப்படி போடும் யாவத்து ரசனம் ந ஜேத் தாவத்து ஜிதேந்திரியா நசியாத் எதுவரைக்கும் நாக்குங்கிற இந்த சுவைய ஜெயிக்கலையோ அதுவரைக்கும் அவன் புலன்களை வென்றவனாக கருதப்பட மாட்டான் ஜிதேந்திரியா நசியாத் அந்ந விஜித்தான் ஏந்திரியா மற்ற இந்திரியங்களை ஜெயித்த புமான் அப்படின்னு புமானுக்கு விசேஷனம் அந்நேந்திரியஹா விஜித்தஹா புமான் மற்ற இந்திரியங்களை ஜெயித்த மனிதன் எதுவரைக்கும் ரசனத்தை சுவையை ஜெயிக்கலையோ அதுவரைக்கும் ஜிதேந்திரியஹான்னு சொல்ல முடியாது இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் பகவத்கீதையில் இந்த உலகியல் வாசனை எதோஹிய கௌன்ய பு விஷய வித்தேராஹாரஜம் ரோபிய பரம் திருஷ்ட் நிவர்த்தி அதாவது இந்திரியங்களை ஜெயிக்கிறவன் ஒருவேளை விஷயங்களை விட்டு விலகி போயிடலாம் ஆனால் மனசுக்குள்ளது அனுபவிச்ச வாசனைகள் அவனை திரும்ப திரும்ப வெளியில இழுக்கும் ஆகினால அவன் வந்து அகம்பிரம் அஸ்மிங்குற ஜானத்துல நிஷ்டை அடையணும் அரைஞ்சாத்தான் போகும் ரசி பரம் திருஷ்டுவா நிவர்த்தேம்பர் அது நாக்க அடக்கிறத பத்தி ரொம்ப சுவைய ஜெயிக்கணும் எது கிடைச்சதோ அது சாப்பிடணும் சுவாத்வன்னம் நது யாச்சியதாம் விதிவசாத் இது ஒரு வகையில சைக்கலாஜிக்கலாகவே மாறிவிடுகிறது மன ரீதியாகவே ஒருவனுக்கு உணவு அவன் எதை பழகின்றே இருக்கானோ அதை விட்டுட்டு வேற உணவுக்கு மாறுறபோது அவனால் தாங்கிக்க முடியறதில்லை ஆனா பன்னி ஆகணுங்கிறார் அவர் நாக்கை வெல்லணுங்கிறார் ஆஹா விஜிதான் ஏந்திரியா புமான் யாவத்து ரசனம் ந ஜேத்து தாவத்து ஜிதேந்திரியா நியாத் ரசேஜித்தே சர்வம் ஜித்தம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்ல முக்கியமானது நாவின் சுவையை வென்றுவிட்டால் அனைத்தையும் வென்றுவிடலாம் ஆக சுவையை வென்றவன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெல்லுகிறான் மற்ற இந்திரியங்களை மிக எளிமையாக வென்றுவிடுகிறான் ஆகவே மித ஆகாரம் ஹித ஆகாரம் ஹிதமானதை மிதமாக உண்டு எவ்வளவு சுவை இருந்தாலும் நாக்கிற்கு அடிமையாகாமல் இருக்க பழக வேண்டும் என்பதை மீனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சுவைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்லி இருக்க இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் துரசனம் தன்னிரசிய வரேந்திரோ நியாத் விஜிதான் ஏந்திரிய புமான்